கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலாளித்துவம் குறித்த ஆய்வு கருவூலம் பேராசிரியர் வெங்கடேஷாத் அறிமுகம் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கை வெளிவந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அறிக்கை வெளிவந்து 172 ஆண்டுகள் விரைவில் நிறைவடைய உள்ளது இக்காலகட்டத்தில் உலகில் பிரம்மாண்டமான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன ஆனால் இன்றும் அறிக்கையை வாசித்தால் அது பல மையமான அம்சங்களில் சமகால முதலாளித்துவ உலகமயத்தை பற்றிய மிக துல்லியமான ஆவணம் என்பதை நாம் உணர்வோம் இதற்கு காரணம் முதலாளித்துவம் என்ற உற்பத்தி அமைப்பை அதன் இயக்க விதிகளை மிகச்சரியாக இயக்கவியல் வரலாற்று பொருள் அணுகுமுறையில் அறிக்கை ஆய்வு செய்துள்ளது என்பதே ஆகும் நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்திய முதலாளித்துவம் அறிக்கை முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பை ஆழமாக செய்கிறது எவ்வாறு முந்தைய உற்பத்தி அமைப்பான நிலப்பிரபுத்துவ உற்பத்தி அமைப்பில் இருந்து முதலாளித்துவம் எழுகிறது என்பதை ஐரோப்பிய நாடுகளின் அனுபவங்களின் மூலம் அறிக்கை விளக்குகிறது மானுட உயிரினத்தின் ஆரம்ப காலத்தில் மானுட சமூகங்களின் குறைவான உற்பத்தி சக்திகளின் விளைவாக நிலவிய நிர்பந்தத்தின் அடிப்படையிலான துவக்க நிலை பொது அமைப்பு உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியில் காலாவதியாகிறது உபரி உற்பத்தி மானுட சமூகத்தின் இலக்கணமாக மாறுகிறது உபரி உற்பத்தி வர்க்க சமூகத்தை சுரண்டலை சாத்தியமாக்குகிறது இதிலிருந்தே சுரண்டும் வர்க்கத்திற்கும் சுரண்டப்படும் வர்க்கத்திற்கும் இடையிலான இடையராத வர்க்க போராட்டம் மானுட வரலாற்றின் இலக்கணமாக அமைகிறது என்பதை துவக்கத்திலேயே அறிக்கை விளக்குகிறது வர்க்க சுரண்டலுக்கு நிலம் உள்ளிட்ட உற்பத்தி கருவிகளில் தனிவுடைமை அவசியம் என்பதையும் சுரண்டலமைப்பை சுரண்டும் வர்க்கம் சார்பாக பாதுகாக்க அரசு என்ற அடக்குமுறை இயந்திரம் அவசியம் என்பதையும் சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறது அறிக்கை அடுத்து உற்பத்தி சக்திகளின் தொடர் வளர்ச்சி மீண்டும் மீண்டும் சமூக உற்பத்தி உறவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதையும் இம்மாற்றங்கள் வர்க்க போராட்டங்கள் மூலமாக நிகழும் என்பதையும் அறிக்கை விளக்குகிறது இந்த பின்புலத்தில் ஒரு சில விறுவிறுப்பான பக்கங்களில் ஐரோப்பிய நாடுகளில் முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பிற்கும் முந்தைய உற்பத்தி அமைப்பான நிலபரபத்துவ அமைப்பில் நிகழ்ந்து வந்த உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி புதிய உற்பத்தி உறவுகளை அந்த அமைப்பிற்குள்ளேயே வளரச் செய்கின்றன என்பதையும் இதனால் புதிய வர்க்கங்கள் நிலப்பரபத்துவ ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக உருவாக்கப்படுகின்றன என்பதையும் இயக்கவியல் வரலாற்றியல் பொருள் முதல்வாதத்தின் பாலபாடமாக அறிக்கை விவரிக்கிறது உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி உபரி உற்பத்தியை கணிசமாக உயர்த்துகிறது இவற்றை வெகு தூரம் கொண்டு சென்று விற்கும் வாய்ப்புகளை இது அவசியப்படுத்துகிறது பொருட்களை பதப்படுத்தி பலகாலம் பராமரிக்கும் தொழில்நுட்பங்களையும் தொலைதூர போக்குவரத்து தொழில்நுட்பங்களையும் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி சாத்தியமாக்குகிறது இந்த மாற்றங்கள் நிலப்பரபுத்துவ அமைப்பில் ஒவ்வொரு நிலப்பிரபுவின் ஆளுமைக்கு உட்பட்டிருந்த குறுகிய நிலப்பரப்பிலும் நிலவிய தொழில் மற்றும் வர்த்தக தடைகளையும் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த இதர அம்சங்களையும் தகர்த்தெறிந்து புதிய உற்பத்தி உறவுகளுக்கு இட்டு சென்றது படிப்படியாக நிலப்பிரபுக்களின் ஆதிக்கம் தகர்க்கப்பட்டு நகர்ப்புற பட்டறைகள் மூலம் உற்பத்தியையும் உற்பத்தி சக்திகளையும் விரிவுபடுத்தி தொலைதூர வணிகத்தை வளர்த்து வந்த அன்றைய காலத்தில் மத்தியதர வர்க்கமென்று அழைக்கப்பட்ட புதிதாக வளர்ந்து வந்த நவீன முதலாளி வர்க்கம் நிலப்பிரபுத்துவ அமைப்புக்கு சாவுமணி அடிக்கும் வர்க்கமாக வரலாற்றுக் களத்தில் தனது இடத்தை நிலைநாட்டிக் கொண்டது முதலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் தனது வரலாற்று பயணத்தில் மன்னருக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளில் மன்னருக்கு ஆதரவாக செயல்பட்டு நிலப்பிரபுத்துவ வர்க்கத்தை எப்படி பலவீனப்படுத்தியது பின்னர் எப்படி மன்னர்களின் அதிகாரங்களை சிதைத்து தனது வர்க்க ஆட்சியை ஏற்படுத்தியது இப்பயணத்தில் எவ்வாறு தொழிலாளி வர்க்கத்தை பயன்படுத்தி என்ற விஷயங்களை அறிக்கை சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்குகிறது முதலாளித்துவத்தின் வரலாற்று பாத்திரம் அறிக்கை முதலாளித்துவத்தின் அடிப்படை தன்மையை மிகவும் துல்லியமாக வர்ணிக்கிறது அதன் சில முக்கிய அம்சங்களை அறிக்கையின் வாசகங்களிலேயே கீழே காணலாம் முதலாளித்துவ வர்க்கம் வரலாற்று ரீதியாக மிகவும் புரட்சிகரமான பாத்திரம் வகித்துள்ளது உற்பத்தி கருவுகளையும் அதன் மூலம் உற்பத்தி உறவுகளையும் அவற்றோடு கூடவே ஒட்டுமொத்த சமுதாய உறவுகளையும் இடையிராது புரட்சிகரமாக மாற்றி அமைத்திடாமல் முதலாளித்துவ வர்க்கம் உயிர் வாழ முடியாது முதலாளித்துவத்தின் உற்பத்தி பொருள்களுக்கு தொடர்ந்து விரிவடைந்து செல்லும் சந்தை தேவைப்படுகிறது இத்தேவை முதலாளித்துவ வர்க்கத்தை புவியின் பரப்பு முழுவதும் விரட்டியடிக்கிறது அது எல்லா இடங்களுக்கும் சென்று கூடுகட்டி கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் குடியேற வேண்டும் எல்லா இடங்களிலும் தொடர்புகளை ஏற்படுத்திக்கொண்டே ஆக வேண்டும் உலக சந்தையை நன்கு பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் முதலாளித்துவ வர்க்கம் ஒவ்வொரு நாட்டிலும் பொருள் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் ஓர் உலகத்தன்மையை அளித்துள்ளது மக்கள் தொகையும் உற்பத்தி சாதனங்களும் சொத்துக்களும் சிதறுண்டு கிடக்கும் நிலையை முதலாளித்துவ வர்க்கம் மேலும் மேலும் ஒழித்துக் கொண்டே வருகிறது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 இயற்கையின் சக்திகளை மனிதனுக்கு அடிப்பணியை செய்தல் எந்திர சாதனங்கள் தொழில்துறைக்கும் விவசாயத்துக்கும் ரசாயனத்தை பயன்படுத்துதல் நீராவி கப்பல் போக்குவரத்து ரயில் பாதைகள் மின்சார தந்தி கண்டங்கள் முழுவதையும் திருத்தி சாகுபடிக்கு தகவமைத்தல் கால்வாய்கள் வெட்டி நதிகளை பயன்படுத்துதல் மனிதனின் காலடிபடாத இடங்களிலும் மாய வித்தை போல் மக்களை குடியேற்றுவித்தல் இத்தகைய உற்பத்தி சக்திகள் சமூக உழைப்பின் மடியில் துயில் கொண்டிருக்குமென இதற்கு முந்தைய நூற்றாண்டு கற்பனையாவது செய்திருக்குமா ஆக நாம் காண்பது என்னவெனில் முதலாளித்துவ வர்க்கம் தன்னை கட்டி அமைத்து கொள்ள அடித்தளமாக இருந்த உற்பத்தி சாதனங்களும் பரிவர்த்தனை சாதனங்களும் நிலபிரபுத்துவ சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டவை இந்த உற்பத்தி மற்றும் பரிவர்த்தனை சாதனங்களுடைய வளர்ச்சியின் குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் நிலபிரபுத்துவ சமுதாயம் எத்தகைய சமூக நிலைமைகளின் கீழ் உற்பத்தியும் பரிவர்த்தனையும் செய்து வந்ததோ அந்த சமூக நிலைமைகளும் விவசாயம் பட்டறை தொழில் ஆகியவற்றில் நிலவிய நிலவரபத்துவ ஒழுங்கமைப்பும் சுருங்கக்கூரின் நிலவரபத்துவ சொத்துடைமை உறவுகள் ஏற்கனவே வளர்ச்சி பெற்றுவிட்ட உற்பத்தி சக்திகளுக்கு இனிமேலும் ஒவ்வாதவை ஆயின அவை கால் விலங்குகளாக மாறின அந்த விலங்குகளை உடை தெரிய வேண்டி இருந்தது அவை உடை தெரியப்பட்டன அவற்றின் இடத்தில் தடையற்ற போட்டியும் அதனுடன் கூடவே ஏற்றார் போன்ற சமூக அரசியல் அமைப்பு சட்டமும் முதலாளித்துவ வர்க்கத்தின் பொருளாதார அரசியல் ஆதிக்கமும் வந்தமர்ந்து கொண்டன மானுட வரலாற்று வளர்ச்சியில் உற்பத்தி சக்திகளின் தவிர்க்கவியலாத வளர்ச்சி நிலவும் உற்பத்தி உறவுகளுடன் முரண்பட்டே ஆக வேண்டும் இந்த முரண்பாடுதான் வளர்ச்சிக்கான அடித்தளம் இந்த முரண்பாடு வர்க்க போராட்டம் மூலமாகவே வரலாற்றில் தன் பணியை செய்கிறது ஆகிய வரலாற்று பொருள் முதல்வாதத்தின் அடிப்படை கூறுகளில் நின்று நிலப்பிரபுத்துவம் வீழ்த்தப்பட்டு முதலாளித்துவம் ஆட்சிக்கு வந்த வரலாற்றையும் அதில் முதலாளி வர்க்கத்தின் முதன்மை பாத்திரத்தையும் இவ்வளவு சுருக்கமாகவும் தவறின்றியும் எளிமையாகவும் வேறு எந்த ஆவணமும் விளக்கியதில்லை முதலாளித்துவத்திற்கு முடிவு உறுதி முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பின் வரலாற்று பாத்திரத்தை விருப்பு வெறுப்பின்றி அறிக்கை விவரித்திருப்பதன் பொருள் முதலாளித்துவத்தை அது பாராட்டுகிறது என்பதல்ல மாறாக இயக்கவியல் அணுகுமுறையின் அடிப்படையில் நின்று முதலாளித்துவத்தின் சாதனைகளின் மறுபக்கத்தை அறிக்கை தோலுறுத்து காட்டுகிறது அதுமட்டுமின்றி முதலாளித்துவ சுரண்டலுக்கு முடிவுகட்டி மானுட விடுதலையை சாதிக்க வர்க்கம் தொழிலாளி வர்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் அறிக்கை விளக்குகிறது முதலாளித்துவத்தின் அடிப்படை முரண்பாடுகளை ஒன்றன்பின் ஒன்றாக அறிக்கை விவரிக்கிறது இலாப வெறி அடிப்படையில் இயங்கும் முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு உற்பத்தி சக்திகளின் மாபெரும் வளர்ச்சியை ஒவ்வொரு நொடியும் முன்னெடுத்து செல்லும் அவசியத்தை சந்திக்க நெருக்கடி நிறைந்த அமைப்பாகவே முதலாளித்துவம் உள்ளது என்பதை அறிக்கை பின்வருமாறு விளக்குகிறது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 ஒட்டுமொத்த முதலாளித்துவ சமுதாயத்தின் இருப்பையே கேள்விக்கு உள்ளாக்குகின்றன இந்த நெருக்கடிகளின் போது இருப்பிலுள்ள உற்பத்தி பொருள்களின் பெரும்பகுதி மட்டுமன்றி உருவாக்கப்பட்ட உற்பத்தி சக்திகளில் ஒரு பெரும் பகுதியும் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது இதற்கு முந்தைய சகாப்தங்கள் அனைத்திலும் அபத்தமானதாக கருதப்பட்டிருக்கும் ஒரு கொள்ளை நோய் அதிகமான உற்பத்தி என்னும் கொள்ளை இந்த நெருக்கடிகளின் போது தொற்றுகிறது தான் திடீரென தற்காலிக அநாகரிக நிலைக்கு பின்னோக்கித் தள்ளப்பட்டுள்ளதைக் காண்கிறது ஏதோ ஒரு பெரும் பஞ்சம் அல்லது உலகளாவிய ஒரு சர்வநாச போர் ஏற்பட்டு வாழ்வாதார பொருள்கள் அனைத்தின் விநியோகமும் நிறுத்தப்பட்டது போல் தோன்றுகிறது தொழிலும் வணிகமும் அழிக்கப்பட்டுவிட்டதாக தோன்றுகிறது இதன் பொருள் என்ன அறிக்கையின் வார்த்தைகளில் சமுதாயத்தின் வசமுள்ள உற்பத்தி சக்திகள் முதலாளித்துவ சொத்துடைமை உறவுகளின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல இனிமேலும் உதவப்போவதில்லை மாறாக அந்த உறவுகளை மீறி உற்பத்தி சக்திகள் வலிமை மிக்கவே ஆகிவிட்டன முதலாளித்துவ உடைமை உறவுகள் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிக்கு தலைகளாகிவிட்டன சமகாலத்தில் கடந்த பத்தாண்டுகளாக நிலவும் உலக முதலாளித்துவத்தின் பொருளாதாரம் நிலை மானுட உயிரினத்தின் எதிர்காலத்தை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கும் பருவநிலை மாற்றம் மிக கொடிய அளவிலான வேலையின்மை அறிவியல் தொழில்நுட்பம் பிரம்மாண்டமாக வளர்ந்தும் பசியும் பிணியும் வறுமையும் உலகில் பல கோடி மக்களை தொடர்ந்து வாட்டி வதைப்பது ஆகியவை சொல்லும் செய்தி இதுதானோ தொழிலாளி வர்க்கத்தின் வரலாற்று பாத்திரம் நிலபரபத்துவ உற்பத்தி அமைப்பில் உற்பத்தி சக்திகள் வளர்ந்து வந்ததன் விளைவாக ஒரு கட்டத்தில் அந்த உற்பத்தி அமைப்பின் உற்பத்தி உறவுகள் உற்பத்தி சக்திகளின் தொடர் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறின என்பதையும் அக்கட்டத்தில் நிலபிரபத்துவ அமைப்பின் உள்ளிருந்தே வளர்ந்து வந்த முதலாளி வர்க்கம் நிலபிரபத்துவ அமைப்பிற்கு முடிவு கட்டும் அமைந்தது என்பதையும் அறிக்கை விளக்கியதை நாம் குறிப்பிட்டோம் அதேபோல் முதலாளித்துவ உற்பத்தி உற்பத்தி உறவுகள் உற்பத்தி சக்திகளின் தொடர் வளர்ச்சிக்கு தடையாக மாறும் தருணத்தில் இந்த உற்பத்தி அமைப்பை தூக்கி எரியும் வர்க்கசக்தியாக தொழிலாளி வர்க்கம் அமையும் என்பதையும் அறிக்கை விளக்குகிறது அறிக்கையின் வரிகளில் இதனை பார்ப்போம் எந்த ஆயுதங்களை கொண்டு முதலாளித்துவ வர்க்கம் நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி அதே ஆயுதங்கள் இப்போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராக திருப்பப்படுகின்றன ஆனால் முதலாளித்துவ வர்க்கம் தனக்கே அழிவை தரப்போகும் ஆயுதங்களை மட்டும் வார்த்தெடுக்கவில்லை அந்த ஆயுதங்களை கையாள போகும் மனிதர்களையும் அதாவது நவீன தொழிலாளி வர்க்கமாகிய பாட்டாளிகளையும் உருவாக்கி உழவுவிட்டுள்ளது பாட்டாளி வர்க்கம் பல்வேறு வளர்ச்சி கட்டங்களை கடந்து செல்கிறது பிறந்தவுடனே அது முதலாளித்துவ வர்க்கத்துடனான தனது போராட்டத்தை தொடங்கிவிடுகிறது முதலாவதாக இந்த போராட்டத்தை தனித்தனி தொழிலாளர்களும் அடுத்து ஒரு தொழிற்சாலையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பிறகு ஒரு வட்டாரத்தில் ஒரு தொழிற்பிரிவை சேர்ந்த தொழிலாளர்களும் தம்மை நேரடியாக சுரண்டும் தனித்தனி முதலாளிகளுக்கு எதிராக நடத்துகின்றனர் தொழில்துறையின் வளர்ச்சியை தொடர்ந்து தொழிலாளி வர்க்கம் எண்ணிக்கையில் அதிகமாவது மட்டுமின்றி பெருந்திரல்களாகவும் குவிக்கப்படுகிறது அதன் வலிமை வளர்கிறது அந்த வலிமையை அது அதிகம் உணரவும் செய்கிறது அளவுக்கு எந்திர சாதனங்கள் உழைப்பின் பாகுபாடுகள் அனைத்தையும் துடை தொழித்து அநேகமாக எல்லா இடங்களிலும் கூலி விகிதங்களை ஒரே மாதிரி கீழ்மட்டத்துக்கு குறைக்கிறதோ அந்த அளவுக்கு பாட்டாளி வர்க்க அணிகளுக்குள்ளே பல்வேறு நலன்களும் வாழ்க்கை நிலமைகளும் மேலும் மேலும் சமநாக்கப்படுகின்றன தொடர்ந்து அதிவேக வளர்ச்சி காணும் எந்திர சாதனங்களின் முடிவுராத மேம்பாடு அவர்களுடைய பிழைப்பை மேலும் மேலும் நிலையற்றதாக்குகிறது தனிப்பட்ட தொழிலாளர்களுக்கும் தனிப்பட்ட முதலாளிகளுக்கும் இடையேயான மோதல்கள் மேலும் மேலும் இரு வர்க்கங்களுக்கு இடையிலான மோதல்களின் தன்மையை பெறுகின்றன உடனே தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு எதிராக கூட்டமைப்புகளை அமைத்துக்கொள்ள தொடங்குகின்றனர் கூலிகளின் விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள்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 நவீன தொழில்துறையின் முடிவில் மறைந்து போகின்றன பாட்டாளி வர்க்கம் மட்டும்தான் நவீன தொழில்துறையின் தனி சிறப்பான சாரமான விளைபொருளாகும் மூலதனம் உருவாதலும் வளர்ந்து பெருகுதலும் தான் முதலாளித்துவ வர்க்கம் நிலவுவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இன்றியமையாத நிபந்தனையாகும் மூலதனத்துக்கு இன்றியமையாத நிபந்தனை கூலி உழைப்பாகும் கூலிபுழைப்போ முற்றிலும் தொழிலாளர்களுக்கு இடையிலான போட்டியை மட்டுமே சார்ந்துள்ளது முதலாளித்துவ வர்க்கம் அனிச்சையாக வளர்த்தெடுக்கும் தொழில்துறையின் முன்னேற்றமானது அத்தகைய போட்டியின் காரணமாக தொழிலாளர்களிடையே ஏற்படும் தனிமை போக்கை அவர்கள் ஒன்று காரணமாக ஏற்படும் புரட்சிகர பிணைப்பின் மூலம் நீக்குகிறது எனவே நவீன தொழில்துறையின் வளர்ச்சியானது எந்த அடிப்படையில் முதலாளித்துவ வர்க்கம் பொருள்களை உற்பத்தி செய்தும் கையகப்படுத்தியும் வருகிறதோ அந்த அடிப்படைக்கே உலை வைக்கிறது ஆக அனைத்துக்கும் மேலாக தனக்கு சவக்குழி தோண்டுவோரையே முதலாளித்துவ வர்க்கம் உற்பத்தி செய்கிறது முதலாளித்துவ வர்க்கத்தின் வீழ்ச்சியும் பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றியும் சம அளவில் தவிர்க்கவியலாதவை ஆகும் முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பை வரலாற்றின் குப்பைமேட்டில் தூக்கி எறியும் வலிமையும் வரலாற்று கடமையும் தொழிலாளி வருகத்துடையது என்பதற்கான சிறப்பான தத்துவார்த்த விளக்கத்தை அறிக்கை இவ்வாறு அளிக்கிறது கம்யூனிஸ்ட் அறிக்கை பொய்த்து போய்விட்டதா அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு தொடக்கத்தில் வெளிவந்தது அப்பொழுது முதலாளித்துவ உற்பத்தி அமைப்பு ஐரோப்பாவில் பல நாடுகளில் வெற்றியடைந்திருந்தது இதுதான் மானுடத்தின் எதிர்காலம் இதுதான் நிரந்தரமாக இருக்கும் என்ற கருத்து இருந்தது அப்பொது கருத்து தவறானது என்பதையும் மானுடத்தின் எதிர்காலம் பாட்டாளி வர்க்க ஆட்சியை நோக்கித்தான் பயணிக்கும் என்பதையும் ஆழமான ஆய்வின் அடிப்படையில் ஆணித்தரமாக உறக்கச் சொல்லியது அறிக்கை வெளிவந்தபின் அடுத்து பல பத்தாண்டுகளில் முதலாளித்துவம் மேலும் பாய்ச்சல் வேகத்தில் பரவி உலகம் முழுவதையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது அறிக்கை பொது விவாதத்தில் சில பத்தாண்டுகள் இடம்பெறவில்லை ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி ஒன்றில் வெடித்த பாரிஸ் கம்யூன் புரட்சி முதலாளித்துவத்தை உறுதிபட எதிர்த்து புரட்சிகர மாற்றம் கொண்டு வரும் கொண்டது தொழிலாளி வர்க்கம்தான் என்பதை உலகுக்கு அறிவித்த போதிலும் நீண்ட நாட்கள் நிலைக்க இயலவில்லை எனினும் பாரிஸ் கம்யூன் புரட்சி நிகழ்ந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையும் முன்பே மகத்தான அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் வெடித்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முதலாளித்துவம் உலகை வென்றது என்றால் இருபதாம் நூற்றாண்டின் முதல் ஐம்பது ஆண்டுகளில் அதன் எதிர்காலம் கடுமையான கேள்விக்குறியானது கடந்த நூற்றாண்டில் முதல் உலகப்போர் பெரும் பொருளாதார வீழ்ச்சி இரண்டாம் உலகப்போர் என்று தொடர்ந்து முதலாளித்துவம் கடும் நெருக்கடியில் சிக்கியது மறுபுறம் பின்தங்கிய ரஷ்யாவில் ஆயிரத்தி அக்டோபரில் போல்ஸ்விக் கட்சியின் முன்னணி பாத்திரம் மூலம் தொழிலாளி வர்க்கம் ஆட்சியை கைப்பற்றியது அப்புரட்சியை முளையில் கிள்ளி எறிய பதினான்கு முதலாளித்துவ நாடுகள் தங்களது இராணுவங்களை அனுப்பியது இவர்களை மக்கள் ஆதரவுடன் செஞ்சேனை வீழ்த்தியது ஏகாதிபத்தியம் தந்த தொடர் நெருக்கடிகளை எதிர்கொண்டே போல்ஷ்பிக் கட்சியின் தலைமையில் சோசியலிச சோவியத் ஒன்றியம் மாபெரும் முன்னேற்றத்தை சாதித்தது ஏகபோக முதலாளித்துவத்தின் பிரத்யேக அரசு பாசிசத்தை வீழ்த்தி மானுடத்தையும் ஜனநாயகத்தையும் சோசியலிசம் காப்பாற்றியது இரண்டாம் உலகப் போரின் இறுதி காலத்திலும் அதனைத் தொடர்ந்தும் உலகில் சோசியலிச வெற்றிகள் தடம் பதித்தன தனியாக நின்று ஏகாதிபத்தியங்களை எதிர்கொண்டு வந்த சோவியத் ஒன்றியத்திற்கு பக்கபலமாக பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் மக்கள் ஜனநாயக அரசுகள் அமைந்தன மாபெரும் சோசியலிச மக்கள் சீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மலர்ந்தது இதனைத் தொடர்ந்து வடவியத்னாம் வடகொரியா பின்னர் கியூபா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் உலக நிலப்பரப்பில் ஆறில் ஒரு பங்கும் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கும் சோசியலிச கீழ் வந்தன கடந்த நூற்றாண்டின் முதல் எண்பது ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் வரலாற்று பார்வை மிகச்சரியானது என்பதை நிரூபித்தன சோசியலிச நாடுகளின் சாதனைகளை நாம் மறக்கவியலாது ஏகாதிபத்திய இராணுவ பலத்திற்கு எதிராக நின்று உலக அமைதியையும் முன்னாள் காலனி நாடுகளின் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவற்றின் பங்கு அளப்பறியது வறுமையையும் வேலையின்மையையும் பெருமளவிற்கு முடிவுக்கு கொண்டு வந்தது அனைத்து மக்களுக்கும் கல்வியையும் ஆரோக்கிய வசதிகளையும் உறுதிப்படுத்தியது பாலின சமத்துவத்தில் பெரும் முன்னேற்றம் கண்டது உழைப்பாளி மக்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை சாத்தியமாக்கியது உள்ளிட்ட சாதனைகளை நாம் பதிவு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் ஒன்றியம் சிதைக்கப்பட்டு முதலாளித்துவம் அங்கும் கிழக்கு ஐரோப்பாவிலும் மீண்டும் ஆட்சியை பிடித்த போதிலும் இரண்டாயிரத்தி எட்டில் துவங்கி முடிவின்றி தொடரும் உலக முதலாளித்துவ பொருளாதார அரசியல் நெருக்கடியும் மானுடத்தின் எதிர்காலத்தையே அச்சுறுத்தும் பருவநிலை மாற்றமும் உற்பத்தி சக்திகளின் தொடர் வளர்ச்சிக்கும் மானுடத்தின் எதிர்காலத்திற்கும் எதிரியாக முதலாளித்துவம் நிற்கிறது என்பதை நாளும் பழிச்சென்று உணர்த்துகிறது இருபதாம் நூற்றாண்டின் வெற்றிகரமான பல சோசியலிஸ்ட் புரட்சிகளின் சாதனைகளும் அனுபவங்களும் வீண் போகாது என்று இன்றைய உலகம் நமக்கு நினைவூட்டுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் கணிப்பு வரலாற்று பார்வையில் மிகச் என்று மானுட அனுபவம் நமக்கு கற்றுக்